வணக்கம் நண்பர்களே நற்றின நேரிப்பட்ட கதை சொல்லும் நீதி பகுதி இருநூற்றி இருபத்தி நான்கை சென்னை அரவிந்த் மாய அமைச்சகம் கீழே விழுந்தொன்னே ஹேரி ஹெர்மியானி ரான் முழு மூணு பேரும் தப்பிச்சு ஓடி தங்களுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பான புகலிடம் நம்பர் 12, கிரிமால்ட் ஸ்ட்ரீட் அங்கிருக்கிற அந்த ரகசிய வீடு சீரியஸோட அறைதான் வீடுதான் சொல்லிட்டு அவர் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க அங்க போனா அதிர்ச்சி மேல அதிர்ச்சி முதல்ல செவரஸ் நேற்று எதிராக மூடி உருவாக்கிய பாடுகா பாதுகாப்பு படலம் ஹேரி ஹர்மியானி ராணோட நாக்க கட்டி போட்டுச்சு அதுக்கப்புறம் அவங்க செவரஸ் நேப்ச இல்லைன்னு முடிவானே விட்டுச்சு சரி இதுக்கு மேல என்ன இருக்கோன்னு யோசிக்கிறதுக்குள்ள இன்னொரு பயங்கர உருவம் அவங்கள மூணு பேரையும் தாக்க வருது ஹேரிக்கு என்ன பண்றதுன்னு இதுக்கு எதிராக என்ன மாயசக்தியை உபயோகிக்க டக்குன்னு தோண மாட்டேங்கிது அப்படியே மூளையை பிளாங்க் ஆன மாதிரி இருக்கு மந்தருக்குள்ள எடுத்து அப்படியே கையில வச்சுட்டே இருக்கான் உருவம் பயங்கரமா பட்டு வேகமா அவனை தாக்க வருது அவனுக்கு உடனே டம்பிடுற கொலை பண்ணதான் யாரையும் கொலை கொலை சொன்ன அந்த உருவம் அப்படியே வெடிச்சு மறைஞ்சு போயிருது இதனால விசித்திரமான மாயமா இருக்கு கொலையை பத்தி சொன்ன எப்படி மறைஞ்சு போகுது எப்படியோ தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ரொம்ப தயங்கி தேங்கி இந்த வீட்டுக்குள்ள நடந்து போறாங்க இன்னொரு பக்கம் சீரியஸோட அம்மா போட்டோல இருக்கிறாங்க செத்து போன அம்மா போட்டோ ரூபத்துல கத்து கத்துன்னு கத்துறாங்க இல்ல இல்ல இல்ல இது கொடுமை ரத்தம் உள்ள நுழையுது ரத்த துரோகிகள் உள்ள நுழையிறாங்க ஹாரி மந்திரக்கோலை காட்டி சும்மாரு அப்படின்னு ஒரு சைகை செய்றான் அப்படி அமைதியாவது இது ஒரு நான் ரெண்டு வருஷத்துக்கு இந்த வீட்டுக்கு வரும்போது இதே கத்திட்டு இருக்கோம் இதுக்கு வேலை இல்லை என்னடா நடக்குது இப்ப டீச்சர்ஸ் எல்லாம் உள்ள போந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க எத்தனை பேரு யார் யார் வீடு இருக்காங்க ஒண்ணுமே தெரியே ஹரி இப்பெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்ல ஹரி உன்னோட சேஃப்டியா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே பண்ணு வீட்டுக்குள்ள ஒரு சவுண்டு எல்லாரும் பயந்து திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா ராணோட அப்பாவோட பேட்டனஸ் தூதுவோரா வந்து நிற்கிது யாரும் பயப்படாதீங்க நாங்க எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறோம் இதுக்கு எந்த ரிப்ளை நீங்க திரும்பி கொடுக்காதீங்க நம்மளை அவங்க பின்தொடர்ந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு மறைஞ்சிருது இப்பதான் நிம்மதியான செய்தி வந்தது அதுக்குள்ள ஹேரி திடீர்னு மண்டையை பிடிச்சுக்கிறான் ஹேரி என்னாச்சு என்னடாச்சு திரும்ப தலைமுடியுதா என்னடாச்சு ஆமா ஆமா டே உனக்குதான் தலைமை ஒரு வருஷமா எரியாம இருந்தது என்னாச்சு இல்ல எப்ப அவன் தன்னோட கட்டுப்பாட்டை இழக்கலன்னா அப்ப அது எரியுது போல ஹரி உன்னோட மூளை நீ க்ளோஸ் பண்ணி அவனு அத்தனை சொல்லியிருக்கேன் ஏன் கேட்க மாட்டேங்கிற இல்ல என்னால முடியல நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஆனா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாவும்ல அவன் எங்க இருக்கான்னு நமக்கு தெரியும்ல இது மூலமா பட்டு இரு அருமியானி எல்லாரும் இங்கே இருங்க அவசரமான எனக்கு ஒரு வேலை இருக்குன்னா போயிட்டு வர முஞ்சு கழுவிட்டு அப்படின்னு உள்ள ஓரம் அவசாசமா பாத்ரூம் குள்ள அவனால அந்த வழியை தாங்க முடிய அப்படியே பாத்ரூம்க்குள்ள கதவை லாக் பண்ணிட்டு அந்த தொட்டிக்குள்ள அப்படியே முகத்தை வைக்கிறான் அவனால வழியை தாங்க முடியல மண்டே ரெண்டா பழக்கிற மாதிரி விழிக்குது திடீர்னு முகம் விகாரமா மாறுது அவன் கீழே ஒரு உருவத்தை பார்க்குறான் முகத்துல கடுமையான கோவம் தெரியுது ரோலோ அப்ப நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அமைச்சகத்தை விளை வச்சு ஸ்கிரெஞ்சியரை கொலை பண்ணி அந்த மண்டபத்துக்குள்ள ஆளை அனுப்புனதுக்கு எந்த பலனும் இல்லை பாட்ட தப்பிச்சுட்டான் இந்த நல்ல செய்தியை சொல்றதுக்கு தானே இங்க வந்தல ரோலோ வாயில் எதுவுமே வரல பிரேகோ நம்மளோட நல்ல செய்தி கொண்டிருக்க அந்த தூதருக்கு நல்ல பரிசா கொடு இல்லன்னா அந்த பரிசோட சுவைய நீ அனுபவிக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு வாட்டமாட்ட சொல்றான் பிரேக்கோ அங்க பக்கத்துல தீல எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான கறிக்கட்டை எடுக்கிறான் நடக்கோ தெ பயங்கரமா பயப்பறான் கதவை பயங்கரமா தட்ட சத்தங்கிட்டு ஹேரி முடிக்கிறான் விஷயத்துக்கும் ஹேரிக்கு விளையாட்டு நடுங்குது அந்த ட்ரேக்கோ இடத்துல தான் இருந்த எவ்வளவு சிக்கல சிக்கலான சூழ்நிலை இருப்போன்னு எவ்வளவுதான் ட்ரேகோ மால்பாய் தனக்கு எதிரியா இருந்தாலும் அவனோட நிலைமை நினைச்சு ஹாரிக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு ாச்சு ஏதா வேணுமா அப்படின்னு அர்மையானி கேட்கிறா ஆ இல்ல இல்ல எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு ஆபத சொல்லிட்டு கொண்ட நேரத்துல அப்படியே தலையெல்லாம் வலி கொஞ்சம் தண்ணியில முக்கி தலையை நல்லா கழுவிட்டு என்ஜி வெளியே வந்து அப்படியே வீட்டுல வந்து அப்படியே படுத்துட்டான் நைட்டு நல்லா தூங்கிட்டான் போல மறுநாள் கல்ல எந்திக்கிறான் பார்த்தா பக்கத்தையே அர்மியானி ராணம் படுத்திருக்கிறாங்க எவ்வளவு நேரம் தூங்கிட்டேன்னு தெரியலே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதான் ஹெர்மியானி ராணும் பார்க்குறான் அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே கை கோத்துட்டே பார்த்துருக்கிற மாதிரி தெரிது சரி இவங்க தூங்கட்டும் நம்ம போய் இந்த வீட்டை போய் பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான் எவ்வளோ பெரிய வேலையை டம்பளர் கொடுத்துட்டு போயிட்டாரு நான் எப்படி இந்த ஹார்க்ராக்ஸை தேடுவேன் எப்படி கண்டுபிடிப்பேன் ஒன்றுமே புரியலையே எனக்கு சுற்றி உலகம் ஃபுல்லாக என்னை வேட்டையாடிட்டு இருக்காங்க இந்த கொடுமையில் நான் இந்த ஹார்க்ராக்ஸை தேடுவேன் எப்படிப்பட்ட வேலையை அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு முதல அவர் என்கிட்ட முழுசும் ஓப்பனாக இருந்திருக்காரா மூரியல் அந்த மண்டபத்தில் எடுப்பின சந்தேகங்களுக்கெல்லாம் உண்மையிலே காரணம் இருக்குமா டம்பிள் என்னவர் உண்மையிலே என்ன ஒரு மனுஷனாக தான் மதிச்சாரா என்கிட்ட எல்லா ரகசியங்களையும் பகிர்ந்துக்கிட்டாரா அப்படின்னு யோசிச்சிட்டே அடி அப்படியே படுத்தந்தா எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பேசாமடியே நடக்கிறான் அந்த வீட்டில் அப்படியே நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கும் ஒரு மூணு நாள் அப்படி ஃப்ளோர் ஃபுல்லாக ஏறுறான் பார்த்தா ரெண்டாயிரம் ஃப்ளோரில் ஒரு ரூம் திறந்து கிடக்கு இது யாரா திறந்தது ஆ இந்த ஃப்ளோருக்குள்ளே ப இந்த ரூம்குள்ளே பல விஷயங்களை யாரும் இப்போ ரீசெண்டாக புரட்டி போட்டு தேடிருக்காங்க போல என்னவா இருக்கும் அப்படின்னு வசிட்டி அதை பார்க்குறான் ஒன்றுமே புரியல சரி நம்ம வழக்கமாக இந்த ரூமில் தங்கியிருக்கோமே ஆ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ராணோட அப்பாவை வாழ்ட கொலை பண்ணதை என் கனவில் பார்த்து டம்பிளோட்டை சொன்னதுக்கப்புறம் இங்கே தங்கிட்டு இருந்தேனே அந்த ரூம் தான் அட இங்கே ஃபினியஸ் மெஜலர்ஸ் இருப்பாரே அவரோட ஃபோட்டோவில் அவரை காணும் ஓ அப்போ அவர் டம்பிளோட ஆஃபீஸில் இருக்கார் இங்கே இல்லைன்னா இங்கே இங்கேயா இருந்தாலும் சுற்றிட்டு இருப்பான் அப்படின்னு மேலே நடந்து போகிறான் சீரிஸோட ரூம் மேல் இருக்கு என்னோட வளர்ப்பு தந்தை அநியாயமாக போயிட்டாரே அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறான் சீரிஸோட ரூமில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது எல்லாம் சாதா உலகத்து மக்களோட ஃபோட்டோஸ் ஆ இந்த குடும்பமே மகள் சாதா உலக மக்களை விருக்கிறவங்களாச்சே இவன் மட்டும் அவங்க சம்பந்தமான ஃபோட்டோஸ்லாம் அவங்களோட கூட இருந்து ஃபோட்டோ எடுத்திருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதே பக்கத்தில் நிறைய புஸ்தங்கள் கீழே விழுந்து கலைஞ்சிருக்கு இதனாச்சு இதை யார் இப்பெல்லாம் தேர்னது இந்த ரூம்புலையும் பூந்து யாரோ தேடியிருக்காங்க போல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறான் என்ன தேடியிருப்பாங்கன்னு அப்படியே இந்த புக்ஸெல்லாம் எடுத்து பார்க்குறான் பார்த்தா ஒரு அறகுறையாக கிழிஞ்ச ஒரு லெட்டர் இருக்குது அதோட ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்குறேன் அப்படியே ஷாக் தன்னோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியா இருக்கே எந்த மாதிரியா இருக்கே பேட் ஃபுட் அப்படின்னு ஆரம்பிக்குது பேட் ஃபுட் நான் சீரியஸோட புனை போயிடாச்சே இது என்னோட தேர்ட் இயர்ல தான் எனக்கே தெரிய வந்தது இது யாரோட ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பேட் ஃபுட் உன்னுடைய பரிசுக்கு ஹாரி அதில் ஏறி நல்லா அந்த டூம் ஸ்டிக்ல நல்லா பறக்குறான் கிட்டத்தட்ட நாங்கள் வளர்த்திருக்கிற அந்த பூனையை கிட்டத்தட்ட கொலவண்ண முயற்சி பண்ணிட்டான் ஆல்மோஸ்ட் அதை அடிபட்டு இறந்தே போச்சு இருந்தாலும் ஜேம்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான் ஹேரியோட பறக்கிற எபிலிட்டியை பார்த்து நிச்சயமா ஒரு குட்டிஷ் பிளேயரா வருவான்னு சந்தோஷப்ப நாங்க எல்லாரும் நம்புறோம் ஹேரி மொத வயசுலயே ப்ளூம் ஸ்டிக்ல சூப்பரா பறக்கிறத என்னால இன்னும் நம்பவே முடியல பேட்ஃபுட் நிச்சயமா நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம் நாங்க ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கிறோம் என்ன ஜேம்ஸுக்கு தான் வீட்டுல இருக்கவே முடியல டம்பிள்டர் வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லி அடைச்சு வச்சுட்டாரு ஹேரி ஜேம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கல ஹேரி என்னதான் குழந்தையா இருந்து என்னதான் அட்டகாசம் பண்ணாலும் அவருக்கு வெளில இருக்கு நம்ம கிட்ட இருந்த இந்த மாய பொருவையும் பிடிங்கி தாங்க கூட வச்சுக்கிட்டாரு ஜேம்ஸ் அதை வச்சு எங்கேயா வெளில போவான்னு இது அம்மாவோட லெட்டராச்சே அம்மா எழுதுன ஹேண்ட் ரைட்டிங்கா டேரின் ஆர்வம் பிடிக்கிறான் அது மட்டும் இல்ல டம்பிள் பத்தி பொத்திலிட்டா பேக் ஷாட் நிறைய வினோதமான கதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்னால பல கதைகளை நம்பவே முள்ள கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தாலும் குறிப்பா டம்பிடுற பத்திய அந்த அப்படியே பாதிலே நின்று சந்த லெட்டரு என்ன கதையை நம்ப முடியலன்னு எழுதியிருக்காங்க பல கதைகளை நம்பவே முடியலன்னு குறிப்பாக டம்பிடுற பத்தினா அந்த என்னவா இருக்கும் எதை நம்ம முன்னன்றாங்க அதுக்கும் ஆண்ட் முறிய சொன்ன கதைகளுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குமா எதை பத்தி நான் ஒரு வயசுலேயே ப்ளூம்ஸ்டிக்ல பறந்திருக்கேனா எனக்கு அது சரியா ஞாபகமே இல்லையே அதனாலதான் நான் ஈஸியாக ஆகுவட்ஸில் முதல் வருஷத்துல கட்டிச்சு விளையாடுறக்காக ப்ராக்டிஸ் பண்றதுக்காக ப்ளூம் ஸ்டிக்ல எறும்போது மேல்ஃபா எடுத்து அவ்வளோ தைரியமாக பறந்தேண்ணா அவ்வளோ கான்ஃபிடெண்டாக பறந்தேனா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கிறான் ஆனா ஒண்ணுமே புள்ளியே என்ன இந்த லெட்டர் திரும்ப திரும்ப அந்த கடிதத்தை எடுத்து எடுத்து படிச்சுட்டு இருக்கிறான் இந்த லெட்டர் பாதியா கிழிஞ்சிருக்கு மீதி பாதி எங்கே போச்சு அப்படின்னு பீரோ கடியெல்லாம் உட்காந்து விழுந்து விழுந்து தேடிட்டு இருக்கிறான் பார்த்தா ஒரு போட்டோ மட்டும் கிடைக்குது ஹேரியோட சிறு போட்டோ அவனோட போட்டோ அப்பாவோட போட்டோ எல்லாம் இருக்கு அவன் ப்ளூம் ஸ்டிக்லே ஏறி அப்படியே மேலே கொஞ்ச தூரம் அப்படியே பறக்கிறது அப்படியே தெரியுது அந்த போட்டோவில் அப்படியே போட்டோ எடுத்து வச்சுருக்காங்க லில்லி ஒரு சந்தோஷமா இருக்கு இப்படிப்பட்ட அப்பா அம்மா சீரியஸெல்லாம் நான் எழுந்துட்டேனே என்னவா இருக்கும் டம்ப்டரை பத்தி என்ன ஒரு கதையை நம்ப முடியலன்றாங்க பேக் ஷாட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் எழுதுனவங்க அவங்க எப்பயுமே உண்மையைதான் எழுதுவாங்க அவங்க சொன்னது நம்ப முடியாததா இருக்கிறனால தான் அவங்க கதை கட்டு சொல்றாங்க அப்படி என்ன டம்பிடுற பத்தின நம்ப முடியாத கதையா இருக்கும் நிச்சயம் உண்மையாதான் இருக்கும் என்னவா இருக்கும் கண்டுபிடிச்சு ஆனமே எப்படி நான் கண்டுபிடிப்பேன் தொடரும்